நன்றினை வானொலியரோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லா முத்துக்குமர சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை நீ எதை விதைக்கிறாயோ அது முளைக்கும் நீ எதை மற்றவர்களுக்கு செய்கிறாயோ அதுவே திரும்ப வரும் யாரேனும் உனக்கு துன்பம் இன்பம் பெரிதாக இருக்கும் என்பதை ஒருபோதும் ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது போது விழிப்போடு இரு ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும் போது ஊமையாய் இரு புகழ்ந்து பேசும்போது போது செவிடனாய் இரு எளிதில் இப்படிப்பட்ட நற்குணத்தினால் வெற்றி பெறலாம் அக்பருக்கு பீர்பால் கிருஷ்ணதேவராயருக்கு தென்னாலிராமன் எப்படி சிறந்த அமைச்சர்களாக இருந்து அவர்களுடைய ஆட்சி முறைக்கு உற்றவர்களாக ஒத்துழைப்பு செய்தார்கள் என்பதை அறிகிறோம் அதுபோல் ஜஹாங்கீர் அவையில் ஆயாஷ் என்ற மன்னர் ஜஹாங்கிற்கு சிறந்த முறையில் ஆலோசனை தந்து அவரது ஆட்சி சிறக்க உதவியாக இருந்தார் ஜஹாங்கீரும் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆயாஷிடம் கலந்து முடிவு எடுப்பார் ஆயாஷ் இல்லாமல் மன்னர் எந்த முடிவும் எடுப்பதில்லை என்பதை பார்த்த மற்ற அமைச்சர்களுக்கு ஆயாஷின் மீது மிகவும் பொறாமையாக இருந்தது நாம் இத்தனை பேர் இருக்கும்போது மன்னர் நம்மை விட்டுவிட்டு எதற்கெடுத்தாலும் ஆயாஷையே தேடுகிறாரே என்று அனைவருக்கும் மிகவும் ஆதங்கமாகவும் இருந்தது எனவே ஒரு மன்னரிடம் நேரடியாக அனைத்து அமைச்சர்களும் நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது எதற்கெடுத்தாலும் தாங்கள் ஆயாஷையே கூப்பிடுகிறீர்களே அவருக்கே முன்னுரிமை தருகிறீர்களே நாங்கள் அவரை விட சிறப்பாக செயல்பட்டு விரைவாகவும் மிக சரியாகவும் எதையும் முடிவெடுப்போம் எந்த ஒரு கரியதியம் சரியாக செய்து முடிப்போம் என்றார்கள் எங்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று ஒன்று சேர்த்து எல்லோரும் மன்னரை கேட்டார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் எல்லோரும் அறிவியிலும் வல்லவர்கள்தான் நீங்களும் சிறப்பாக செய்பவர்கள்தான் இனி உங்களையும் கலந்து கொள்கிறேன் என்று சமாதானமாக ஜஹாங்கீர் கூறினார் சில தினங்களுக்கு பிறகு அரசர் நாளை ஆறு மணிக்கு தோட்டத்திற்கு செல்கிறார் மாலை ஆறு மணி வரை அங்கிருப்பார் யார் மன்னரை முதலில் சென்று பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு உண்டு என்ற தகவலை அமைச்சர்களுக்கு அறிவிக்குமாறு மன்னர் ஜஹாங்கீர் கட்டளையிட்டார் கட்டளையை கேட்ட அமைச்சர்கள் தாமே முதலில் சென்று பார்த்து பரிசையும் பாராட்டையும் பெற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அனைத்து தெருக்களிலும் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகளை காலை முதல் மாலை வரை நடத்த சொல்லி ரகசியமாக உத்தரவும் போட்டார் மன்னர் மறுநாள் காலை தெருக்களில் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தன அமைச்சர்கள் அனைவரும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஆனந்தம் அடை மன்னரை சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவ்வப்போது ஏற்பட்டாலும் இதோ போகலாம் அதோ போகலாம் மாலை ஆறு மணி வரை மன்னர் அங்கு இருப்பாரே என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டு என்ன வேலைக்காக கிளம்பினோ யாரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு வேடிக்கையிலும் பொழுதுபோக்கிலும் நீண்ட நேரம் செலவழித்து விட்டு நான்கு மணிக்கு மேல் வேக வேகமாக ஓடினர் தோட்டத்தை நோக்கி தோட்டத்தில் மன்னரும் ஆயாஷும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் மன்னருக்கு வணக்கம் சொல்லிய அமைச்சர்கள் ஆயாஸ் எப்பொழுது வந்தார் எப்பொழுது வந்திருப்பார் நமக்கு முன்னதாகவே இவர் வந்துவிட்டாரே என்று இவ்வாறு பலவாறாக நினைத்தார்கள் நீங்கள் தோட்டத்திற்கு எத்தனை மணிக்கு வந்தீர்கள் என்று கேட்டார் ஆயாஷும் மன்னா நான் காலையிலிருந்து உங்களுடன் தான் இருக்கிறேன் என்றவர் நான் சரியாக காலை ஆறு பத்துக்கு தோட்டத்திற்கு வந்தேன் என்றார் எல்லோருக்கும் மிகவும் வியப்பாகிவிட்டது தாங்கள் வந்த நோக்கத்தை மறந்து இடையில் ஆடல் பாடல் என்று வேறு குறுக்கீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம் நாம் பொறுப்பை தட்டி கழித்து விட்டோம் எடுத்துக்கொண்ட வேலையில் நாம் முழு கவனம் செலுத்தாது நேரத்தை வீணடித்து விட்டோமே என்றும் தன் தோல்வியை உணர்ந்து வருந்தினார்கள் மேலும் நாம் கொண்ட லட்சியத்தில் அலட்சியம் காட்டி நம் நிலையில் பின்தங்கிவிட்டோம் என்றும் உணர்ந்தனர் ஆயாஷ் தான் எடுத்துக்கொண்ட செயலை சரியாக செய்வதால் தான் எதிலும் பாராட்டப்படுகிறார் அரசரும் அவருக்கு முக்கியத்துவம் தருகிறார் ஆயாஷ் எதிலும் வெற்றியாளராக திகழ்கிறார் என்பதை புரிந்து நாமும் ஆயாஷைப் போல் வெற்றியடைய முழு மூச்சுடன் பாடுபட வேண்டும் காலம் பொன்போன்றது கடமை கண் போன்றது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எழுந்தினில் விழித்துக்கொள் லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழை என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் வழியை பின்பற்றி குறுக்கீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இடையில் ஏற்படும் தடைகளை தாண்டி வெற்றி என்ற இலக்கை பெற ஓயாது உழைப்போம் வாழ்க்கையில் வெல்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் முத்துக்குமர சுவாமி